நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்றைக்கி நவம்பர் ரெண்டு கூலி தொழிலாளர்கள் அதாவது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இதை நாம் கொஞ்ச காலமாகவே கேட்டுட்டு வரோம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கொரோனா நோய் பரவ ஆரம்பித்த இருந்து, இதை ரொம்பவே நாம் கேள்விப்படுறோம் இல்லையா இந்த இடம்பெயர் தொழிலாளர்கள் அதாவது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது இப்ப உருவான ஒரு விஷயமே இல்லை பல காலங்களா மக்கள் அனுபவிச்சுட்டு வர்ற ஒன்றுதான் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற ஒருவித வேலை வாய்ப்பு இது மக்கள் மேல திணிக்கப்படுற ஒரு விஷயமா தான் கருதப்படுது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பத்தின அஞ்சல் தலையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அஞ்சல் தலையை பார்த்தோம்னா அதை பற்றின தகவல்கள் கண்டிப்பா செய்யும் தலை தகவல்க்குள்ளேய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முக்கியமா மூணு மாகாணங்கள் இருந்தது நான் சொல்றது ஆயிரத்தி எட்நூறுகள்ல ஓகே பாம்பே பிரெசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சி அடுத்ததா பெங்கால் பெல்சிடென்சி இந்த பிரசிடென்சிகளாகட்டும் இல்ல பொதுவாகவே இந்திய மக்கள் அதுலேயும் ஏழை மக்கள் இந்த ஆங்கிலேய ஆட்சி காலங்கள்ல ரொம்பவே வறுமையில தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த ஏழை மக்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் எக்ஸ்பிள்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது அந்த ஏழை மக்களோட ஏழ்மையை ஒரு கருவியை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க எப்படின்னா வேற நாடுகளுக்கு அவங்கள அனுப்பி அங்கே கூலி வேலை செய்ய வைக்கிறது அடுத்ததாக அவங்கள கான்ட்ராக்சுவல் வேலைக்கு அதாவது ஒப்பந்த வேலைக்கு யூஸ் பண்ணுறது தினக்கூலி வேலைகள் வாரக்கூலி வேலைகள் இந்த மாதிரி வேலைகளுக்கு இந்தியாவில் இருந்த ஏழை மக்களை ஆங்கிலேய அரசாங்கம் இந்த மக்கள் போகிற அந்த நாடுகளில் கட்டிட வேலைகள் வீட்டு வேலைகள் விவசாய வேலைகள் இந்த மாதிரியான வேலைகளை அவங்களுக்கு கொடுத்து வேலைக்கு வச்சுக்குவாங்க அந்த அடிப்படையில் இந்தியாவில் பெங்கால் பிரசிடென்சிலருந்து அதுவும் குறிப்பாக பீகார் மாநிலத்தில் இருந்து மக்களை அழைச்சிட்டு போய் இந்திய பெருங்கடலில் இருக்கிற ஒரு தீவு நாடு அதாவது நம்ம இந்தியன் ஓஷன்ல இருக்கிற ஒரு தீவு நாடான மொரிஷியஸ் நாட்டில் வேலை செய்ய அழைச்சிட்டு போனாங்க அங்க அதாவது அந்த மொரிஷியஸ் தீவுல கரும்பு வயல்கள்ல அப்புறம் சர்க்கரை ஆலைகள்லாம் வேலை அப்படின்ட்டு சொல்லி அழைச்சி செல்லப்பட்டாங்க அந்த இந்திய மக்கள் 1834 எட்நூத்தி முப்பத்தி நாலாம் வருஷம் முதன் முதலா மொரிஷியஸ் தீவுல குடிபெயர்ந்த நவம்பர் 2. ஆரம்பத்துல பெங்கால் பிரசிடென்சில இருந்து மட்டும்தான் மக்களை அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அந்த மக்கள அழைச்சிட்டு போற செலவு அதாவது இந்தியால இருந்து மொரிசியஸ் தீவுக்கு அழைச்சிட்டு போற செலவு அதிகமா இருந்ததால கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து மக்களை அழைச்சிட்டு போக ஆரம்பித்தாங்களாம் இதனால் இடம்பெயர்ந்த அதாவது மொரிஷியஸ் நாட்டுக்கு இடம்பெயர்ந்த மக்களுக்கு அன்றாட வாழ்க்கை ஒரு வகையில் கஷ்டம் அப்படின்னா அவங்களோட மொழி கலாச்சாரம் உறவு முரைகள் இதுல எல்லாமே அவங்களுக்கு பாதிப்பு தான் அவங்க பாதிப்பு அடைஞ்சாங்க இந்த பாதிப்புகளையும் ஏத்துக்கிட்டு மொரிஷியஸ் நாட்டோட வளர்ச்சிக்காக அந்த நாட்டுக்கு குடிபெயர்ந்த இந்திய மக்களை சிறப்பிக்கிறதுக்காக மொரிஷியஸ் அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருஷம் அஞ்சல் தலைவன வெளியிட்டாங்க இந்த அஞ்சல் தலை நாம குடியேறியவர்கள் அதாவது இமிகிரன்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பில் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்